அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதியனின் தர்மந்தான் அரசனுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆயுதங்கள் அல்ல அப்படிங்கிறது இந்த குரட்பாவினுடைய பொருள் மன்னவன் வென்றி தருவது வேலன்று கோல் மன்னவனுக்கு போரின் கண் வெற்றி கொடுப்பது அவன் எரியும் வேல் அல்ல வேல்னா இந்த ஈட்டி போன்ற ஆயுதங்கள் கோல் கோல்னா செங்கோல் தர்மதண்டம் அதுவும் கோடாது எனின் அதுவும் கூட அது கோணாம இருக்கணும் அது நேர்மையாக இருக்கணும் கையில் இருக்கிற தர்மந்தண்டம் தான் அவனை காப்பாற்றுகிறது வெற்றியை கொடுக்கறதுன்னு சொன்னா தர்ம அது ஒழுங்கா இருக்கணும் தர்ம தண்டத்தை தர்மமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறார் நாட்டிலே நல்ல ஆட்சி இல்லை என்றால் மக்கள் அமைதியாக வாழ முடியாது உள்நாட்டில் அமைதி நிலவாத அந்த நிலையில் வெளிநாட்டு போரில் அரசன் எவ்வாறு வெற்றி காண முடியும் படையும் எவ்வாறு போரிட முடியும் ஆகையால் படை கொண்டு மக்களிடம் வெற்றி காண அரசன் முற்படக் நீதியால் வெற்றி காண வேண்டும் நாட்டுக்குள்ள நல்ல ராஜ்யத்தை நடத்தினா மக்கள் அவனுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்தா அடுத்த பகை நாட்டை வெல்றதுங்கிறது ரொம்ப சுலபம் ஆயிடும் அப்படிங்குறதுதான் கருத்து ஆனால் தர்மமா ராஜ்யத்தை நடத்தினா தான் மக்களுக்கு அரசன் பேரில் அன்பு நம்பிக்கை இவைகளெல்லாம் உண்டாகும் மக்கள் அமைதியுடன் வாழ்வதே பெறும் வெற்றி போருக்கு மட்டுமின்றி பாதுகாவலுக்கும் படைபலம் வேண்டியதுதான் ஆனால் படைபலத்தை வைத்து கொண்டு மட்டும் வெற்றி காண முடியாது மக்களிடத்திலே நல்ல பேர் எடுக்க வேண்டும் நம்முடைய அரசன் சிறந்தவன் தர்மவான் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் நன்மை செய்தவர்களை மேல்நிலைக்கு உயர்த்துவான் அப்படிங்கிற அந்த ஒரு அரசனுக்கு பட்சபாதம் கிடையாது யாராக இருந்தாலும் அவன் நேர்மையாக நடக்கின்றவன் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அது மக்களுடைய மனத்தை வெற்றி வேண்டும் என்பதுதான் விஷயம் நீதிநூல்ல சொல்லப்படுகிறது மன்னவன் வலி செங்கோலினால் அன்றி வாழினால் சேனையால் இல்லை நன்னெறி வழுவா மன்னவன் தனக்கு நாடெல்லாம் பேரரன் உலகில் மண்ணுயிரெல்லாம் அவன் படை அன்னோர் மனமெல்லாம் அவனுரை பீடம் இன்னதன்மையனாய் அரசளிப்பவனை இகல் செய்யும் செருணரும் உளரோ ஜெகவீர பாண்டியனார் இந்த பாடலை குறிப்பிடுகிறார் இது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் ஒருவேளை அவராலேயே உருவாக்கப்பட்டிருக்கலாம் பாடல் மிக எளிமையாக புரிகிறது அரசனுடைய வலிமை ஆற்றல் அவர் நடத்தக்கூடிய நேர்மையான ஆட்சியினால்தான் இருக்கே தவிர வாழினால் சேனையால் இல்லை ஆயுதங்களாலேயோ படைகளாலேயோ கிடையாது ஒழுக்கமாயிருக்கிற மன்னவனுக்கு அரசனுக்கு நாடெல்லாம் பாதுகாப்பு எங்கு போனாலும் உனக்கு பாதுகாப்பு மக்கள் எல்லாம் அவனுடைய படை அவர்களுடைய உள்ளந்தான் அவன் இருக்கிற இருப்பிடம் இப்படி இருக்கக்கூடிய ராஜாவ அரசான கெடுதல் செய்யறதுக்கு யாரா பகைவன் இருக்க முடியுமா என்பது இந்த பாடலின் பொருள் பிரஜாபாலன தத்வா ந ரோகோபத்தேந்திரியா சக்தஸ்திரைலோக்கியமப் ஏக்கா போக்தும் கின்னு மகிமிமாம் ரெண்டாவது காண்டத்துல ரெண்டாவது சர்க்கத்துல நாப்பத்தி நாலாவது ஸ்லோகம் இது அயோத்தியா காண்டம் அதாவது பிரஜாபாலன தத்துவஜக பிரஜா பாலன தத்துவஜபடி காப்பாற்றணும் அப்படிங்கிற வழி தெரிஞ்சவர் நான் रोग उपहत இந்திரியாக இந்த புல நோயால் பீடிக்கப்படாதவர் திரைலோக்கியமபி ஏகா சக்தக மூணு லோகத்தையும் ஒருத்தராயிருந்தே ஜெயிக்கக்கூடிய ஆளக்கூடிய சக்தி உடையவர் இவாம் மகிம் போக்தும் கிண்ணும் இந்த பூமியை நன்றாக ஆட்சி செய்வதற்கு அத்தகைய ராமரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்பதுதான் ஸ்லோகார்த்தம் ஆக குரலுக்கு தகுந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்கிறத பற்றி தசரத சக்கரவர்த்தி யோசித்த போது ஜனங்கள்லாம் தசரதிட்ட சொன்னது இத்தனை லட்சணமும் அவருக்கு இருக்குங்கிறாங்க மக்களை எப்படி காப்பாத்தணும்னு தெரியும் புல இன்பங்களுக்கு அடிமை கிடையாது மூணு லோகத்தையும் ஆள்றதுக்கான சக்தி இருக்கு அவரை தவிர யாராருக்கு இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு ஜனங்களே சொன்னதாக இனி பதவரை பார்க்கலாம் மன்னவன் அரசனுக்கு வென்றி தருவது வெற்றியை தருவது வேல்று வேற்படை அல்ல ஆயுதங்கள் அல்ல கோல் செங்கோல் அதுவும்டாதெனின் கோணாமல் இருந்தால்தான் அரசனுக்கு வெற்றியை தருவது வேர்படை அல்ல ஆயுதங்கள் ஏந்திய படைகள் அல்ல தான் வெற்றியை தருவது அதுவும் கோணாமல் இருந்தால்தான் வெற்றியை கொடுக்கும் இதுதான் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக